தம் தலையை உயர்த்திய ஜிபிரில் அலிசலாம் அவர்கள் இதோ வானத்தின் வாசல் என்று திறக்கப்படுகிறது இதற்கு முன் எப்போதும் அது திறக்கப்பட்டதில்லை என்று கூறினார்கள் அப்போது அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தார் இந்த வானவர் பூமிக்கு இறங்கி வருகிறார் இதற்கு முன் இவர் இறங்கி வந்ததில்லை என்று ஜிப்ரில் அலி அவர்கள் கூறினார்கள் அந்த கொடுக்க பெற்ற இரண்டு ஒளிகள் மூலம் பெறுவார் இதற்கு முன் எந்த நபிக்கும் அவ்விரண்டு ஒளிகளும் கொடுக்கப்படவில்லை அவை ஒன்று கிதாப் எனப்படும் அல்ஹு சூரா இரண்டு சூரத்துல் பக்கராவின் கடைசி திருவசனங்கள் ஆமண ரசூலுவிலிருந்து தொடங்கி சூராவின் கடைசி வரை உள்ள ஆயத்துகள் இவ்விரண்டில் எந்த எழுத்தை நீங்கள் ஓதினாலும் அதன் மாபெரும் நற்கூலியை கொடுக்கப்படுவீர்கள் ஆறு